வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை சொல்கிறோம் என்றால் ஒருவருக்கு பொன் பொருள் இடம் என எதை கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் தோன்றும் ஆனால் ஒருவனின் பசியாற்ற அவனுக்கு உணவு அளிக்கும் பொழுது நிச்சயமாக வயிறு நிரும்ப உண்ட பிறகு மனதிருப்தியோடு போதும் என்று சொல்லிவிடுவார்கள் அந்த திருப்தியை அன்னதானத்தில் கர்நாடகம் உண்டு அந்த தொண்டு நிறுவனம் லட்சக்கணக்கான பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவை சுகாதாரத்தோடு சமைத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நவீன இயந்திரங்களை கொண்டு நவீன அடுப்பு முறைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு மிகவும் சுகாதாரத்தோடு சமைக்கப்பட்ட உணவினை சரியான நேரத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் கொண்டு சேர்க்கிறார்கள் அங்கு பயிலும் குழந்தைகளும் அதை மகிழ்ச்சியோடு உண்டு நல்ல முறையிலே படித்துக் செய்திகள் தெரிவிக்கிறது அந்த நிறுவனத்தின் நிறுவனரை ஒரு முறை சந்தித்த பொழுது நாங்கள் தினமும் லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளின் பசியை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் தினமும் அந்த குழந்தைகளின் முகத்தில் ஒரு திருப்தியையும் ஒரு மகிழ்ச்சியும் காண்கிறோம் இதுவே எங்கள் நிறுவனத்தின் வெற்றி என்று சொன்னார் உண்மையிலேயே பிறரின் பசியாற்றுவது என்பது மிக உயர்ந்த குணம் படைத்தவர்களால் மட்டுமே முடியும் தமிழகத்தில் கூட ஏழை குழந்தைகளின் பசியாற்றி நல்ல முறையில படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதை அடுத்தடுத்து வந்த எல்லா முதல்வர்களும் இன்னும் செம்மைப்படுத்தி நல்ல முறையில செயல்படுத்தியும் வருகிறார்கள் சமீப காலத்தில் ஏழைகளின் பசியை போக்க ஏதாவது ஒரு திட்டம் தீட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக ஆலயங்களில் அன்னதான கூடங்களை அமைத்தார்கள் அரசின் செலவில் அந்த அன்னதான கூடத்தில் தினமும் உணவு வழங்கி வருகிறார்கள் நிறைய செல்வந்தர்கள் கூட அந்த அன்னதான கூடத்திற்கு நன்கொடைகள் வழங்கி வருகிறார்கள் இவையெல்லாம் ஏன் செய்யப்படுகிறது என்றால் மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலிலேயே அல்லது மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலேயே மிக சிறப்பு வாய்ந்த காரியம் என்பது ஒருவரின் பசியை ஆற்றுவதுதான் ஒருவரின் பசியை ஆற்றுவதால் கிடைக்கூடிய மனதிருப்தி வேறு எந்த காரியத்திலும் கிடைப்பதில்லை இதை கூறும் வள்ளுவர் நமக்கு இருக்கக்கூடிய வல்லமைகளிலேயே சிறந்த வல்லமை என்பது பசியை தாங்கிக் கொள்வதுதான் அதை விட சிறந்தது பிறரின் பசியை போக்குவது என்று சொல்கிறார் ஆகையால் பசியை தாங்குவதை விட பிறரின் பசியை போக்குவது மிக உயர்ந்த குணமாக இருப்பதால் இத்தகைய நல்ல குணத்தை நாமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் பலரும் பிறரின் பசியை போக்க முயற்சி செய்கிறார்கள் நாமும் நம்மால் இயன்றவரை பிறரின் பசியை போக்க முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சிக்கும் பொழுது பிறரின் முகத்தில் காணக்கூடிய மகிழ்ச்சி நம்மையும் மகிழ்ச்சிக்கு உண்டாக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஈகை குரல் எண் இருநூத்தி ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் மீண்டும் குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போ நன்றி